اعوذ بالله من الشیطان الرجیم <coughs> بسم الله الرحمن الرحیم ان الحمد لله نحمده ونستعینه ونستغفره ونعوذ بالله من صور انفسنا ومن سیئات اعمالنا من يهدی الله فلا مضل له ومن يضل فلا هادی له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدنا عبده ورسوله اللهم صل على محمد النبي الامي وعلى ال محمد الحمد لله உகதுக்கும்சான்பித் நஹூ இவர்கள் யாருன்னு சொன்னா இவர்தான் அந்த நேரத்தில் மீடியா ஹெட்பர்சனாக இருந்தாங்க ரசுல்லா சிவாஸ் காலத்தில் கவிதைதான் மீடியாவாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம் இப்ப இந்த சஹாபி தான் எந்த ஒரு கவிதை எதிரிகள் புறத்திலிருந்து வந்தாலும் அதேபோல வரலாற்றை கவிதையாக அவர்கள் பதிந்து வைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் இருந்தது அப்ப இவர்கள் தான் மீடியா ஹெட் சீஃபா இருந்தாங்க இவர்கள் வந்து இந்த எழுபது குர்ராக்களை கொண்டாங்களே அதாவது குரான் கத்துக் கொடுக்கறதுக்காக மக்களை கூட்டிட்டு போய் அநியாயம் செய்து அந்த எழுபது பேர்களை வந்து கொன்றார்களே அவர்களுக்கு எதிராக ஒரு இரங்கல் பாவம் வந்து எழுதுகிறாங்க நம்ம முன்னாடியே பார்த்தோம் ரசுல்லா செல்லாஹ்லம் அந்த காபிர்களை சபித்து ஐந்து வேலை தொழுகைகளிலும் குழுவுத்து ஓதுனாங்க அப்படிங்கறத பார்த்தோம் அது இது போன்று வரலாற்றில் பதியப்பட வேண்டும் அப்படிங்கறதுக்காக ஒரு அருமையான முறையில் ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு அந்த கவிதை அரபிலிருந்து நம்ம எந்த மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாலும் அதனுடைய அந்த பிளேவர் அந்த உண்மையான அப்படியே மொழிபெயர்க்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அதை நாம இங்க மொழி பெயர்க்கல அப்ப கவிதை மூலமாக அவர் தன்னுடைய இரங்கலை வந்து தெரியப்படுத்தினார் அடுத்ததாக சுபேர்பின் அவ்வா இந்த சகாபி யாரு நமக்கு தெரியும் சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட பத்து சகாபாக்கள்ல ஒரு நபர் இவர் இவருடைய ஒரு வழக்கம் என்னவா இருந்துச்சுன்னு தனக்கு பிறக்கக்கூடிய அனைத்து ஆண் குழந்தைகளுக்குமே ஏதாவது ஒரு போர்ல சகிதாக கூடிய சகாபாக்களுடைய பெயரை அதேபோல இவருடைய நண்பராகிய தள்ளாரது இவர்கள் என்ன பண்றாங்க அன்பியாக்கள் அதாவது நபிமார்களுடைய பெயரை வந்து தங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய பழக்கமாகவும் இருந்துச்சு இல்லாமல் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த பெரும்போன அதாவது எழுபது குறாக்களை கொன்றார்களே அந்த எழுபது பேர்களுடைய இரண்டு சகாபாக்களுடைய பெயர்களை வந்து அவர் வந்து வைத்தார் தங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு உருவா அப்படிங்கிற ஒரு பெயரையும் அல் முந்திர் அப்படிங்கிற ஒரு பெயரும் அதாவது அந்த எழுபது குர்ராக்கள் இவர்கள் இரண்டு பேரும் ஷகிதா நபர்கள் இவர்களும் வணக்கம் ஷகீதாவது பெயரை வைப்பது சகாபாக்களுடைய வழிமுறையாகவும் இருந்துச்சு ஷகீதை எந்தளவு அவர்கள் நேசித்தார்கள் அப்படிங்கறதுக்கு இது எப்பேற்பட்ட உதாரணமாக இருக்குது அப்படிங்கறத இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக நபிசுல்லா நபிசுல்லா திருமணங்கள் இதற்கு இடைப்பட்ட அதாவது உகதுக்கும் ஹந்தக்குக்கும் இடைப்பட்ட திருமணங்களை நம்ம இவர்களை வந்து இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் திருமணம் முடித்தாங்க அப்படிங்கறத நாம வரலாற்றில் பார்க்க முடியுது இவர்கள் வந்து உம்முல் மசாக்கின் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க ஏன் இதுக்குரிய அர்த்தம் என்னன்னு சொன்னா ஏழைகளுடைய தாயின் அர்த்தம் இவர்கள் ஒரு ஏழை பார்த்துட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு உதவி செய்வதில் மிகுந்த ஆர்வம் இருந்தாங்க அதனால இவர்களுடைய பெயரை ஏழைகளுடைய தாய் அப்படிங்கிற பட்டப்பெயர் கொண்டுதான் இவர்கள் அழைக்கப்பட்டார்கள் ஏழைகளுக்கு முன்னாடி போய் முத ஆரம்பிப்பாங்க இந்த சஹாபி பெண்மணி ரசிஸ்லாம் இந்த பெண்மணியை நம்முடைய மும்மின்களுடைய தாயாராகிய இந்த பெண்மணியை இந்த காலத்துக்கு தான் திருமணம் முடிக்கிறார் அடுத்ததாக உம்முசலமாக இவர்களுடைய சம்பவம் இவர் இந்த பெண்மணி நம்முடைய தாயாராகிய இவர் பனு மக்சூம் அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர் கோத்திரம் சொன்ன இது காலிஜி ரதில் லானு அவர்களும் இவர்களும் கோத்திரத்தார்கள் குறைசைகளுக்கு மத்தியில் மிகவும் மதிக்கப்பட்ட கோத்திரங்களில் இவரும் ஒருவர் இந்த கோத்திரமும் ஒன்று இவர் வந்து இரண்டு முறை நிச்சயம் சென்றவர் உம்முசலமாவும் அபுசலமாவும் கணவன் மனைவியாக முதல் முறை வந்து அபிசீனியாவுக்கும் அப்புறம் அபிசேனியாவிலிருந்து மதினாவிற்கும் வந்தவர்கள் இரண்டு முறை செய்து வந்த ஒரு சிறப்புக்குரிய சகாபி பெண்மணி இவருடைய கணவராகிய அபுசலமா இவர் உகதுல பங்கு கொண்டு மிகுந்த ஒரு காயம் பட்டு சரியாக கூடிய அந்த நேரத்தில் இன்னொரு தேவைக்காக ரசூல்லா சல்லாஸ்லாம் இவரை அனுப்பி வைக்கும்போது அந்த காயத்தின் காரணமாக இவரும் இறந்துவிடுறாரு இவங்க இறக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க கணவன் மனைவி என்ன ஒப்பந்தம் சொன்னா பொதுவாக நமக்கு தெரியும் இப்ப ஒரு கணவன் வந்து நாலு மனைவி வச்சிருக்காங்க அப்படின்னா நாலு மனைவி திருமணம் முடிச்சிருக்காங்க நாலு பேரையும் அவங்களோட எழுப்போம் சொர்க்கத்தில் இதே ஒரு பெண் பெண் வந்து ஒருத்தர் திருமணம் முடிச்சிருக்காரு தலாக்கு முடிச்சுட்டு திரும்ப இன்னொருத்தவங்களை கல்யாணம் முடிக்கிறாங்க அப்படி தலாக்கு குழா வாங்கிட்டு இன்னொருத்தவங்களை கல்யாணம் முடிக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் யாரு கூட இருப்பாங்க அப்படின்னு சுல்லா சுல்வாசன் சொல்லும் கடைசியாக அவங்க மரணிக்கத்துக்கு முன்னாடி யாரோடு அவர்கள் கணவன் மனைவியாக இருந்தாங்களோ அவர்களோடுதான் நாளை மறுமையில் இருப்பாங்க அப்படிங்கிற அதிசயம் அறிந்து வைத்திருந்தனால இவங்களுக்குள்ள ஒரு அக்னாலஜ்மெண்ட் போட்டிருந்தாங்க ஒரு எப்படி சொல்ற ஒரு ஒப்பந்தம் என்னன்னு சொன்னா நான் இறந்துட்டா யாரும் அபுசலமா அது இல்லா சொல்லிக் காட்டுறாங்க நான் இறந்துட்டா நீ கல்யாணம் பண்ணிக்காதா சொர்க்கத்தில் நீ ஏன் கூட இருக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு முன்னாடியே நல்லா இருக்கும்போதே சொல்லியிருந்தாங்க ஆனா தன்னுடைய இறக்கும் தருவாயில வந்துட்டு அவரு சொல்றாரு என்னை விட சிறந்த ஒன்றை அல்ல உனக்கு தரணும்னு துவா செய்யறேன்னு துவா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மரணிக்கிறாரு அப்ப உமுசலமாவது சொல்லிகாட்டுறாங்க அபுசலமாவை விட அதாவது என்ன உங்களை விட சிறந்தவன் இந்த உலகத்தில் இருக்க போறாங்களா அப்படின்னு அவர் இது மூலம் கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இருந்தா இப்ப இறந்த பிறகு இந்த செய்தியை அதாவது இறப்பு செய்தியை நபிசில்ல போய் சொல்றாங்க சொன்ன பிறகு பொதுவாகவே சூலாசுடைய வளமுறை என்ன சொன்னா எந்த ஒரு பெண்ணையுமே அவர்கள் வந்து மிதவையாக விட்டு வைத்திருக்க மாட்டாங்க யாராவது சகோதரர்களுக்கு திருமணம் முடித்து வைப்பாங்க அப்ப இவர்கள் விதவை தெரிஞ்ச உடனே சகாபாக்கள் அவபக்கர் சித்திக் ரதியில்லா வந்து அப்ரோச் பண்றாங்க நான் திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு வேணான்சலமா வேணான்னு சொல்ல உமரது இல்லாம வந்து நான் உங்களை திருமணம் முடிச்சுக்கிறேன் அதற்கும் அவர்கள் வேணாம் சொல்ல சொல்லிக் கொடுக்கிறாங்க நான் இழந்ததை விட சிறந்ததை எனக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க அப்புறம் சிறிது காலத்திற்கு பிறகு நபிசுல்ல கேட்கிறாங்க நான் உங்களை திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்ப அபுசலமா ரோ அவர்களுடைய துவாவும் அங்கீகரிக்கப்பட்டிருச்சு உம்முசலமா ரெல்லான அவர்களுடைய துவாவும் அங்கீகரிக்கப்பட்டிருச்சு அபுசலமாவை விட சிறந்த ஒரு மனிதன் யார் வசூல் அல்லம் இப்ப அவர்கள் இவர்களை திருமணம் முடிக்கும்போது கேட்கும் போதே உம்முசலமா ரது இல்லா எனக்கு வந்து கொஞ்சம் வந்து பொறாமையா இருப்பேன் நீங்க மற்ற மனைவியோட இருக்கிறத பார்த்தா நான் ஒரு பொறாமைக்காரி ப்ரொசசிங் லெஸ் சொல்லுவாங்க அந்த தன்மை எனக்கு அதிகமா இருக்கும் என்ன நீங்க வச்சு சமாளிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்கறாங்க அதே எனக்கு வழி இப்போதைக்கு யாருமே இல்ல என்னுடைய வலி யாரும் இங்கு மதினாவில் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் அப்பயுமே ஒரு காரணங்கள் சொல்றாங்க நான் திருமணம் முடிச்சுக்க ரெடி ஆனா இந்த ரெண்டு காரணம் இருக்கு அதிகமா பொசிவ் இருக்கு மற்ற உன்னுடைய பொறாமை அந்த ஜலசி அது போறதுக்காக துவா செய்யறேன் அதே போல உன்னுடைய வழி இங்கு இருந்தாலும் எனக்கு திருமணம் முடிக்க யாரும் மறுப்பு சொல்ல மாட்டாங்க அதனால நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நபிசுல்லா அலுவலம் முடிக்கிறாங்க அப்ப நபிசல்ல அவர்களுடைய மனைவியர்களை பற்றி நம்ம மக்கா வரலாற்றிலே பாத்துருக்கிறோம் நபிசுல்லா செல்லம் ஒரு பெண்ணை இன்னும் சொல்ல போனா இவர்கள் வயதுல மூர்த்தவர்கள் மூசலமா இருக்க வயதுல மூத்தவளாகவும் இருக்கேன் மூணு காரணம் வயதுல மூத்தவளாகவும் இருக்கிறேன் நானும் மூத்தவன இருக்க நானும் வயது தோற்றமாகதான் இருக்கிறேன் அந்த உண்மத்தின் மீது சமுதாயத்தின் மீது பெண்கள் விதவையாக வாழ்வதின் மீது அவர்கள் அனாதையாக்கப்பட்டு இருக்கிற நபிசலம் விரும்பவே நபிசுல்லாம் இவர்களை திருமணம் முடிச்ச பிறகு இந்த உம்முசலமா இந்த உம்மத்திற்காக அறிவிச்சிருக்கிறாங்க குடும்பத்தை சார்ந்த ஆதீஷ்கள் ஒவ்வொரு ஹதீஸும் மிகவும் அத்தியாவசிய தேவையான ஆதீஷ்கள் அல்லாத இது போன்று இந்த திருமணத்தின் மூலமாக எந்தளவு நம்ம உமத்திற்கு பறக்க செஞ்சிருக்க முடியும் அப்ப நபிசுல்லா அதன் பிறகு நடத்தக்கூடிய சம்பவம் என்ன சொன்னா திருமணத்தின் போது நபிசல்லா அலுவலம் வந்து அதே போல ஜைனபுரத்தில் அவர்களை திருமணம் முடிக்கும் போது நபிசல்லா அலுவலம் கொடுக்கக்கூடிய அந்த அன்பளிப்பு அவர்களிடத்தில் அந்த கொடுக்கக்கூடிய அந்த அன்பளிப்பாக மனக்கோடையாக என்ன நடந்துச்சு சொன்னா அவர்கள் சின்ன சின்ன கல்களால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் அதே போல களிமண்ணால் செய்யப்பட்ட சில அந்த நீர் குடுவைகள் அதே போல தளவாணி இலைகளால ஈச்சமர இலைகளால இருக்கிற மாதிரி பஞ்சு இல்ல ஈச்சமர அந்த பேரிச்சம் இலைகளால் நிரப்பப்பட்ட தளவாணிகள் இதத்தான் அவர்கள் வந்து கொடுத்தாங்க அந்த அளவு ஏழ்மையான நிலை இருந்தாங்க அதையும் அந்த பெண் பொருந்து கொண்டாங்க வகர கொடுத்ததொதுவாக காலத்தில் அதே போல இப்பயும் இருக்கக்கூடிய நடைமுறை என்ன சொன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை திருமணம் முடிக்கும் போது இப்ப ஒரு நபர் விதவையோ ஆல்ரெடி திருமணம் முடிச்சவரை தலா குழா வாங்கினவரை கல்யாணம் முடிச்சாங்கன்னு சொன்னா குறைந்தபட்சம் மூன்று இரவுகள் அவர்களோடு கழிக்கணும் இது இஸ்லாமிய சட்டம் இதே கண்டிப்பை முடிச்சாருன்னா ஏழு நாட்கள் கழிக்கணும் இவர் விதவை பெண் அப்படிங்கறதுனால மூசலமானது இல்லாமல் இவர்கள் விதவை பெண் அப்படிங்கறதுனால மூன்று நாட்கழிவர்களோடு குடும்பம் நடத்துறாங்க இரவுகளை கழிக்கிறாங்க இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக நபிசல்ல நபிசுல்லா மருமகனாகிய மகளாகிய பாத்திமா ரதியுக்கும் மருமகனாகிய அலி ரதில்லானுக்கும் இந்த நேரத்தில் தான் ஹசன் ரவியல்லும் பிறக்கிறாங்க அப்ப இந்த வரலாற்று சம்பவம் இந்த நேரத்தில் ரசூல்ல சொல்லாஹம் பெயர் வைக்க தங்களுடைய பையனுக்கு பேர் வைக்கிறதுக்காக அழியதில்லான்னு சூஸ் பண்ணியிருந்த அந்த பேர் என்னன்னு சொன்னா ஹர்த் அப்படிங்கிற பெயரை வந்து அவர்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தாங்க அர்த்தம் என்னன்னு சொன்னா போர் அப்படிங்கறது அர்த்தம் நபிசுல்லம் இதை கேள்விப்பட்ட பிறகு இல்ல அந்த பேர் வேணாம் போருங்கிற அதாவது அப்படிங்கிற போருங்கிற பேரை நீங்க வைக்க வேணா அழகான பேரை வைங்க நபிசுல்லம் எப்பயுமே ஒருவருக்கு ஆல்ரெடி ஒரு பேர் இருந்து அந்த பெயருக்கு வந்து அர்த்தங்கள் முன்பின் இருந்தா அந்த பெயரை மாத்தி வைப்பாங்க இது போல பெயர்கள் வேணாம் நீங்க அழகான பெயரை வைங்க அழகான ஹசன் இது அடுத்த வரலாற்று சம்பவம் அதே போல நபிசுல்லா அவர்களுக்கு அக்கீகாவும் கொடுக்கறாங்க இரண்டு ஆட்டை அடுத்து தன்னுடைய பேரனாருக்கு அக்கீகாவும் கொடுக்கறாங்க அடுத்து நபிசுல்லா ஜைது பின் சாபித் ரசி இந்த நேரத்தில் தான் இந்த விவரங்கள் யாரு கற்ற இருந்த சகாபாக்க ஒருவர் ஒரு அரபி மொழியில தேர்ந்த ஒருவர் நபிசுல்லா என்ன பண்றாங்க பொதுவாக வரக்கூடிய கடிதங்கள்லாம் இவரெல்லாம் வாசிச்சு காப்பாரு அப்ப மதினாவிலிருந்து பல பிரதேசத்துக்கு கடிதங்கள் போகவும் வரவும் இருந்துச்சு இப்ப நபிசுல்லா நீங்க ஹீபுரோய் கற்றுக்கொள்ளுங்க ஏன்னா யூதர்களை நம்ம வேலைக்கு அமர்த்தி ஹீப்ரோல இருந்து வரக்கூடிய கடிதத்தை படிக்க சொன்னா அவங்க மாத்தி வேலை செய்வாங்க அப்ப நீங்கள் இந்த யுவதை கற்றுக்கொள்ளுங்க அப்படி பின் சாபித் ரதிகுல்லானுக்கு கட்டளை அப்ப ஜீது பின் சாபித் ரதுல்லு இந்த மொத்த மொழியையும் பதினைந்து நாட்களே கத்துக்கொள்றாரு அப்ப அவர்கள் நபியுடைய கட்டளைக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அப்படிங்கிறத நாம இங்கிருந்து பார்க்க முடியுது பதினைந்து நாட்கள் ஹீபுருவை மொத்தமாக கத்துக்கொண்டு அதன் பிறகு வரக்கூடிய ஹீபுருவில் வரக்கூடிய அனைத்து கடிதங்களையும் மொழிபெயர்ப்புகளையும் இந்த சஹாபி தான் இங்கே வந்து நபிசுல்லா உதவி புரிகிறார் அப்ப நாம் இங்க எடுக்க வேண்டிய படிப்பின என்ன சொன்னா ஒரு கடிதத்திற்காக ஒரு மொழிபெயர்ப்பிற்காக நபிசுல்லா அலுவலம் அரபி அல்லாத குரான் இறங்காத மொழி யூதர்களுடைய மொழி அந்த நேரத்தில் அந்த மொழியவே கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நபி சொல்ல சொல்ல முக்கியத்துவம் கொடுக்கும்போது நாம குரானுடைய மொழி நபி பேசிய மொழி நபியுடைய அனைத்து அதிசர்களும் மூல மொழி அரபி அதை விளங்குவதற்கு நாம ஏதாவது முயற்சி எடுக்கிறோமா கொஞ்சம் கொஞ்சமாக நாம சிறு சிறு முயற்சிகளாவது எடுக்கணும் அரபியை கற்றுக்கொள்ள குரானை குறைந்தபட்சம் குரானை வந்து அர்த்தம் தெரிந்து கொள்ள ஒரு முயற்சி எடுக்கணும் இது எடுக்கக்கூடிய படிப்பினை இதுவாகத்தான் இருக்கு அவர்கள் காட்டிய ஆர்வத்திலிருந்து அவர்களுடைய நாம் வந்து எடுக்க வேண்டிய படிப்பனையாக இருக்குது அடுத்த சம்பவம் என்ன சொன்னா உமையா தம்ரி இவர் என்ன பண்றாரு பேத்த கொண்டாங்களே அவர்களுடைய கோத்திரத்தை சார்ந்த இரண்டு மனிதர்கள் மனத்துக்கு தூங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பயன குழுவிட அவங்க இருக்கும் இந்த இரண்டு நபர்களை பார்த்த பிறகு இவர் என்ன பண்ணிடுறாரு அந்த இரண்டு நபர்களையும் போய் கொண்டுறாரு நீங்க எழுபது பேரை கொண்டீங்கல்ல உங்க சமுதாயத்தில் இருந்தாலும் கொண்டாங்க அதனால நான் பழி வாங்குறேன் சொல்லி இவர் போய் கொண்டுறாரு இந்த செய்தி நபிசராஜுக்கு வந்த பிறகு அப்பதான் தெரிய வருது இவர்கள் இரண்டு இந்த இரண்டு பேரும் நபிசுல்லா பாதுகாப்பு பெற்றவர்கள் இவர்கள் வந்து பாதுகாப்பு பெற்ற நபர்கள் இவர்களை கொன்றதற்காக நபிசுல்லாஸ்லம் ரத்தத்தொகையை நீங்க கொடுத்தே ஆகணும்ட்டாங்க அந்த ரத்தத்தொகையும் நானே கொடுத்தட்றேன்ட்டாங்க நபிசுல்லா கொடுத்தாங்க இவர்களிடத்தில் போதுமான பணம் இல்ல தொகையை கொடுப்பதற்கான பணம் இல்ல நபியிடமும் இல்ல இப்ப நாம இங்க எடுக்க வேண்டிய முக்கியமான இஸ்லாமிய என்ன நாம முன்னாடியே படிச்சிருக்கிறோம் நபிசுலாசனம் மதினாவிற்கு வந்த பிறகு போட்ட அந்த ஒப்பந்தங்களை பார்த்தோம் முஸ்லீம் அல்லாதவர்களை ஒரு முஸ்லீம் கொண்டுட்டாரு அபயத்தில் இருக்கக்கூடிய ஒரு காபீரை ஒரு முஸ்லீம் கொண்டுட்டாரு சொன்னா அதற்கு பலியாக அந்த முஸ்லீம் கொல்லப்பட மாட்டார் ரத்த தொகைதான் கொடுக்கப்படும் ஈட்டுத் தொகைதான் கொடுக்கப்படும் இதுதான் அக்ரிமெண்ட் இது வந்து இஸ்லாமிய சட்டத்தின் ஒன்று அதை நம்ம புரிந்து ஒரு காபீருக்காக காபீரை கொலை செய்ததற்காக ஒரு முஸ்லீம் கொல்லப்பட மாட்டாங்க இஸ்லாமிய ஆட்சியில் ரத்தத் ஈட்டு தொகை கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம இங்க கருத்துல வைக்கிறோம் இது இஸ்லாமிய சட்டம் இதுல எடுக்கப்பட்ட சட்டம் தான் சொல்ல ரத்த தொகையிலும் யூதர்களோடு ஒப்பந்தம் போட்டுருந்தாங்க நீங்க ரத்த தொகை கொடுக்கணும்னாலும் நாங்க உதவி செய்வோம் நாங்க ரத்த ஈட்டுத் தொகை அதாவது கொலைக்கு பதிலாக அந்த ஈட்டுத்தொகை கொடுக்க நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நட்பு ரீதியில ஒரு சகாபியை கொண்டுருவாங்க அதனால நபிசல்ல முற்றுகையிட்டு அனுப்பிடுவாங்க அடுத்ததாக இந்த கோத்திரத்தார்களோட ஒப்பந்தம் மீறாமல் அவர்களும் இருந்தாங்க பின்னாடி சூழ்ச்சி அந்த நபிசில் ஈகையை உதவி பெறுவதற்காக ஒப்பந்தத்தின்படி போய் கேட்க போறாங்க இவர்கள் என்ன பண்றாங்க இந்த கோத்திரத்தார்கள் நாங்க பணம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சகாபாக்களோட போறாங்க பணம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவருக்கு பின்னாடி போய் ஒரு செவத்துக்கு பின்னாடி போய் இதைவிட நல்ல நமக்கு சான்ஸ் கிடைக்காது நாங்க என்ன செவத்துக்கு பின்னாடி போய் பணம் எடுத்துட்டு நாங்க பேசிட்டு வந்துடுறோம் அவங்க உள்ள போய் என்ன பண்றாங்க மேல இருந்து நபி மேல பெரிய கள்ளத்துக்கு போட்டுருவோம் நபியை கொள்வதற்கு இதை விட நல்ல வாய்ப்பு கிடைக்காது கொன்றுவோம் அப்படி உள்ள போய் பிளான் போட்டு அல்லா சும்மா விடுவானு வாக்களிச்சிருக்கான் ஜிப்ரேஸ்வரின் மூலமாக நம்ம சில அரசுக்கு வகை அனுப்புறான் அவர்கள் பின்னாடி உங்களை கொலை செய்ய திட்டமிட்டு இருக்காங்க நீங்க கிளம்பி வந்துருங்க நம்ம சில அரசு அங்க அமர்ந்திருக்கக்கூடிய எந்த சகாபாக்கள் சொல்லாம வேற எந்திரிச்சாங்க சகாபாக்களும் போட்டாங்க அப்ப இதை கேட்ட உடனே எல்லாவுடைய கட்டளைக்கு அந்த மனு நதிர் கோத்திரத்தை முற்றுகையிட செலிட்டாங்க அவர்களை முற்றுகையிட சென்று அதற்கு முன்னதாக முகமது இவர்களை கொண்டு நபிசுல்லா ஒரு கடிதத்தை அனுப்புறாங்க இவர்கள் யாருன்னு சொன்னா இஸ்லாத்து இஸ்லாமத்திற்கு முன்னதாக இவர் இஸ்லாத்தை பின்பற்றுறதுக்கு முன்னதாக இந்த மனுநதிர் அப்படிங்கிற இந்த கோத்திரத்தோடு இவர் மிகவும் நெருக்கமாக ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தவர் இப்ப இவர்கிட்ட நபிசுல்லா லெட்டர் கொடுத்து இவங்க என்ன சொல்றாங்க சொன்னா உங்களுக்கு உடனே நீங்க இருந்து கிளம்பிடணும் நபியவே கொலை பண்ண திட்டமிட்டு ஒப்பந்தத்தை நிலத்தை விட்டு லெட்டர் குறிப்பிட்டிருக்காங்க அதே போல உங்களுக்கு பத்து நாள் பத்து நாளைக்கு மேல ஏதாவது சீன் காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தலையும் எடுத்துருவ உடல் முகமது போய் அந்த பனன் அதிரகத்தில் அவர்கள் ஆச்சரிய அடையலாங்க வருமான இருந்தா எல்லாருமே நிராகரிச்சு கடைசி நபராக தான் நெருக்கமானவோ நாங்க நம்பி இருந்தோம் முதலாவே நீங்க வரீங்களே அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆச்சரியப்படுறாங்க அதுக்கு முகமதுலான்னு சொல்லி காட்டுறாங்க இதயங்கள்லாம் மாற்றப்பட்டிருச்சு உங்களோட செய்திருந்த ஒப்பந்தத்தை அல்லாவோட செய்திருக்கக்கூடிய ஒப்பந்தம் தான் எனக்கு முக்கியம் அது பழைய காலம் இப்ப நான் அல்லாவுக்கும் அல்லாவோட ரசூனுக்கும் கட்டுப்பட்டவன் உங்க ஒப்பந்தம்லாம் வேலைக்கு ஆகாது ஒப்பந்தத்தை நீங்க மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லி பத்து நாள் உங்களுக்குள்ள நீங்க கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முகமது பின் மஸ்லம் நபி சொல்லாத அந்த கடிதத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க இந்த கடிதத்தை பெற்ற பிறகு அவர்களுடைய ஆரம்ப எண்ணம் எதுவாக இருந்துச்சு போயிருவோம் அவர் அல்லாவடையே தூங்குறோம் தெரியும் அதனால போயிருவோங்கிற எண்ணத்துல தான் இருந்தாங்களுடைய தலைவன் என்ன பண்றான் சொன்னா இந்த அப்துல்லிபுட உபை நீங்க போகாதீங்க நாங்க ரெண்டாயிரம் பேர் இருக்கிறோம் யாரே முனாஃபிக்குகள்ல ரெண்டாயிரம் உங்களுக்கு துணை நிற்கிறோம் உங்க ஆண்களும் வாங்க எல்லாரும் சேர்ந்து போரிடுவோம் இவர்களை நாம கொண்டு ஜெயிச்சுட்டு திரும்ப மதினாவை கைப்பற்றி நம்ம மதினால இருப்போம் அப்படின்னு இந்த முனாபிக்குடைய தலைவன் அங்கு போய் வாக்களிக்கிறான் உறுதி கொடுக்கறான் இதையும் நம்பி அவங்களும் வந்து வெயிட் பண்றாங்க போகாம முற்றுகையும் தொடர்ந்துருச்சு முனாபி என்ன பண்ணுவான் அல்லாவுடைய தூதர் தெரிஞ்சே அல்லாவுடைய உதவி வரும் தெரிஞ்சேன் போர்க்களத்துக்கு வரமாட்டான் அல்லாவுடைய தூதருக்கு எதிராக போய் நிப்பான போர்க்களத்துக்கு வரல எப்பயும் போல முன்னாடி பண்புக்கே உரித்தானது போல அவன் போர்க்களத்திற்கு வரல அப்ப யூதர்கள் உள்ள கோட்டைக்குள்ளேயே அவர்களுடைய கோட்டை கோட்டைக்குள்ளேயே தங்குறான் அவர்கள் வந்து இவர்களை நாம போரிட்டு ஜெயிச்சிட முடியாது நாம என்ன பண்ணலாம் சொன்னா நம்மள்ட போதுமான அளவு உணவு இருக்கு வருடக்கணக்கில் சாப்பிடும் அளவுக்கு நம்ம கோத்தறதுக்கே உணவு இருக்கு நாம இங்கே இருப்போம் அவர்கள்ட்ட உணவு கிடையாது நம்ம சில அவர் அந்த ரத்தத்தொகையை கூட காசு கொடுக்க முடியாதனாலதான் அவர்கள்ட்ட வந்து கேட்கறாங்க ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உதவணும் அப்படிங்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அப்ப அவர்கள் என்ன சொன்னாங்க அவங்க உணவு இல்லாம வேலைக்கு போய் அவங்க கட்டாயம் முஸ்லீம்கள் போயிருவாங்க திரும்ப முற்றுகை கைவிட்டு போயிருவாங்க நாம என்ன பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம கோட்டையை விட்டு வெளியே வந்துக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களுடைய கோபமும் தணிஞ்சிரும் நம்ம ஏதாவது பார்த்து நம்ம சூழ்நிலையை அனுசரிச்சு நம்ம இந்த சூழ்நிலையை வந்து நம்ம கடந்து சென்றலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள பண்ணி வைக்கிறாங்க முற்றுகை தொடருது ரொம்ப நாள் தொடர்ந்து கொண்டே இருக்குது தொடர்ந்து கொண்டே இருக்குது அப்ப நம்ம சில என்ன பண்றாங்க பார்க்கறாங்க இவர்கள் வந்து எதிர்த்து போரிடுவது போலையும் தெரியல கீழே வருவது போலையும் தெரில நபிசம் சகாபாக்களுக்கு என்ன கட்டளை அந்த யூதர்களுக்கு அவர்களுக்கு உரித்தாக அந்த மரங்களை வெட்டுங்க வேடோடு பிடுங்க அதுக்கு சேதத்தை வெளியீங்க தன்னால இறங்கி வருவாங்க அப்படின்னு நபிசுலாசலம் இந்த மாதிரி ஒரு ஆலோசனை கொடுக்கிறாங்க அப்ப இது நடந்த உடனேயே யூதர்களுக்கு நம்மளோட சொத்தம் எல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி பயத்தில் இறங்கி வராங்க இறங்கி வந்து கேக்கிறாங்க நீங்க தான் போரின் போது கூட மரத்தை வெட்டக்கூடாது பெண்களை கொல்லக்கூடாது மத போதவர்களை கொல்லக்கூடாது இதெல்லாம் சொல்லி இருக்கிறீங்களே ஆனா நீங்களே வெட்டீங்களே அப்படின்னு கேட்கறாங்க இதுக்குரிய விளக்கத்தை பின்னாடி பார்ப்போம் நம்ம சொல்லிருக்காங்க ஒவும் தத்தவும் ச நீங்க போரும்போது கூட வெட்டாதன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்ப ஏன் வெட்டினாங்க அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்ப நபிசிலாசு இவர்கள் இறங்கி வந்த உடனேயே நபிசிலாசிரமி கண்டிஷன் போடுறாங்க மூணு கண்டிஷன் நீங்க இங்கிருந்து கிளம்பிடணும் நீங்க எந்த ஆயுதத்தையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஒரு ஆயுதத்தையும் எடுத்துட்டு போகக்கூடாது மொத்த கோத்திரமும் அதே நீங்க ஒரு ஒட்டகம் சுமக்கக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய பொருளும் எடுத்துட்டு போகணும் மூன்றாவதாக மூணு பேத்துக்கு ஒரு ஒட்டகம் பயணத்துக்கு பொத்து வந்து நீங்க கிளம்பிடலாம் முதலாவது எந்த ஆயுதமும் கையில் எடுத்துட்டு போகக்கூடாது ஒரு ஒட்டகம் சுமக்கக்கூடிய அளவுக்கு எவ்வளவு கொண்டு போய்க்கலாம் மூன்றாவது கண்டிஷன் மூணு பேர்த்துக்கு ஒரு ஒட்டகம் இதுதான் போட்ட கண்டிஷன் அப்ப அவர்களை வந்து கண்காணிப்பதற்கு அவர்கள் எங்க போற வரைக்கும் கண்காணிப்பது நபிசல்லாசலம் முகமது மஸ்லமா ரவி நியமித்து அவர்கள் வந்து எடுத்துக்கொண்டு கிளம்புறாங்க இங்க இப்படி ராமத்துல சொல்லிக் காட்டுறாங்க இந்த ஒட்டகத்தில் சிலர் என்ன பண்ணாங்க சொன்னா தங்களுடைய வீடுகளுடைய நிலைங்களை கூட கதவு நில இருக்குல்ல நிலைய கூட எடுத்து வச்சுட்டு போனாங்க அந்த யூதர்கள் இன்னும் சில யூதர்கள் குறிப்பாக சல்மான் பின் அபி ஹுகைகிற இந்த யூதன்லாம் என்ன பண்ண சொன்னா மாடு இருக்குல்ல மாடுடைய அந்த தோல் தோலை தோல்ல எவ்வளவு தங்கங்கள் வெள்ளிகள் போட முடியுமோ அவ்வளவுத்தையும் நிரப்பி நிரப்பி நிரப்பி அப்ப கொண்டு போனாங்க அப்ப எதெல்லாம் ஒரு வட்டாரத்தை நிரப்ப முடியுமோ அதை எல்லாத்தையுமே கொண்டு போகும்போது இந்த சலாம் பின் அபி ஹுகைகிங் அப்படிங்கிற இந்த யூதன் சொல்றான் இதுதான் இந்த துனியா ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் நம்ம இங்க நம்மளுடைய ஈச்சமரங்கள் பேரிச்சை மரங்கள் இங்கே நமக்கு இல்லைனாலும் நமக்கு கைபரில் காத்து கொண்டிருக்குது அங்க வரையும் நீங்க வாங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லி அங்கிருந்து கூட்டிகிட்டு போறாங்க கொஞ்சம் பேர் ஷாம்லையும் கொஞ்சம் பேர் கைபர்லையும் குடியேறாங்க அப்ப இவர்கள் குடியேறும் போது இந்த யூதர்கள் பாருங்க இந்த நேரத்தில் கூட இந்த மிகப்பெரிய இழப்பு சொந்த வீட்டை விட்டு காலம் காலமாக வாழ்ந்த இடத்தை விட்டு சொத்தை விட்டு எல்லாத்துமே விட்டு போறாங்க கவலையோட போன பாருங்க கவலையவே வெளிப்படுத்தாம அங்க அவங்க கைப்பரில் போகும்போது என்ன பண்றாங்க சொன்னா அப்துல்லாஹிப் அபிபக்கர் ரதில்லான்னு சொல்லிக் காட்டுறாங்க அங்கு கைபரில் வரவேற்கக்கூடிய நபர்கள் வந்து அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து தாரத்தப்பட்டெல்லாம் அடிச்சு இளம் பெண்கள்லாம் வச்சு ஆட வச்சு அந்த மாதிரி ஒரு வரவேற்பு எதற்குன்னு சொன்னா முஸ்லீம்கள் தாங்கள் வெற்றி அடைந்ததை சந்தோஷம் படுத்திடக்கூடாது அவர்களுக்கு அந்த சந்தோஷம் நம்ம கொடுத்துடக் கூடாது நாங்க கைமருக்கு போனாலும் இதை விட்டு எல்லாத்தையும் இழந்து கைமருக்கு போனாலும் நாங்க சந்தோஷமா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு உரைசிகள் இப்படி அழுகாம பத்ரவுக்கு பிறகு அழுகாமே இருந்தாங்க கஷ்டம் தெரிஞ்சிட கூடாது அது மாதிரி யூதர்கள் கஷ்டம் தெரிஞ்சிட கூடாங்கிறதுக்காக செட்டப் பண்றாங்க அப்ப இவர்களை பத்தி குறிப்பாக இந்த கஸ்வத் பனு நதிர் இந்த முற்றுகையை பற்றி அல்லாவு தலா ஒரு மொத்த சூறாவும் அடைக்கிருக்கிறான் சூரத்து ஹசர் அதாவது ஐம்பத்தி ஒன்பதாவது மொத்த சூறாவும் இந்த சம்பவத்தை பற்றி தான் குறிப்பிடுது இந்த இதுல சில வசனங்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அல்லது தாலா இந்த சூரத்தில் இரண்டாவது அத்தியாசம் சொல்லிக் காட்டுறான் அவனே வந்து வேதம் வழங்கப்பட்டவர்கள் நிராகரிப்பாளர்களா இருந்தவர்கள அவர்கள இல்லங்கள் இருந்து முதல் படையெடுப்புல வெளியேற்றனா இதுதான் முதல் படையெடுப்பு அதிலேயே வெளியேற்றன அவர்கள் வந்து வெளியேறி விடுவார்கள் யாரு நீங்களே நினைச்சு பார்க்கல முஸ்லீம்களே நினைச்சு பார்க்கல முதல் படையெடுப்புலே வெளியனு அவர்கள் அவர்கள் நீங்க ஜெயிக்க முடியும் நீங்களே நினைச்சு பார்க்கல தங்களுடைய கோட்டைகள் வந்து யாரு யூதர்களுடைய கோட்டைகள் வந்து அல்லாவிடம் இருந்து அல்லாவுடைய அதாவிலிருந்து எங்களை பாதுகாத்துரும் அப்படின்னு அவங்க கருதி அவர்கள் நினைத்து கூட பார்த்திராத அல்லா அவர்கள் மீது வந்தான் அவன் அவர்களின் உள்ளங்களில் பீதியை ஏற்படுத்திவிட்டான் அதனுடைய விளைவாக அவர்கள் தங்களுடைய கைகளை கொண்டே தங்களுடைய இல்லங்களை அவர்கள் அழித்துக் கொண்டார்கள் இறை நம்பிக்கையாளர்கள் இறை நம்பிக்கையாளர்களின் கைகளை கொண்டும் அழிவனை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள் எனவே பார்க்கும் கண்கள் உடையீர் படிப்பனை பெறுவீர் அப்படின்னு சொன்னோம் இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தீங்க அவர்களை வெளியேற்ற முடியுமா முடியாதாங்க நீங்களே நினைக்காம இருந்தீங்க வெளியேற்ற முடியிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கே இல்லாம இருந்துச்சு அல்லாதான் வெளியேற்றா தர சொல்லிக்காட்டுறான் முஸ்லீம்களை பார்த்து இரண்டாவதாக அவர்கள் தங்களுடைய கோட்டைகள் அல்லாவிடம் இருந்து எங்களை பாதுகாத்துறோம் அப்படின்னு நம்பிக்கை கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான் எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அல்லாவிடமும் அல்லாவிடம் இருந்து தப்பிக்க முடியாது கோட்டை மிக பலமான கோட்டை அது அவர்களே நம்பி இருந்தாங்க எத்தனை வருட கணக்கில் கோட்டைக்குள்ளது அறன்கள் அது கோட்டைனா அதே தான் இங்கு இதுவும் பொருந்தும் அல்லாவுடைய அதாபிலிருந்து அல்லா நாடிட்டான்னு சொன்னா அது எப்பேற்பட்ட கோட்டை ஏர்கிராப்ட் நியூக்ளியர் பாம் எப்பேற்பட்ட டேங்கியா இருந்தாலும் அல்லா நாடிட்டான் ஆளில்லா விமானமாக எதுவாக இருந்தாலும் அல்லாவுடைய முன்னதாக எதுவுமே நடக்காது அல்லாவுடைய நாட்டம் தான் ஜெயிக்கும் நீங்க போடும்போதே வந்து அழிச்சு தாக்கிருங்க எதுவாக இருந்தாலும் அல்லாவுடைய ஆற்றலுக்கு முன்னதாக எதுவுமே செல்லாது இங்கு கோட்டைனா அல்லா தலாவுடைய இங்கு கோட்டையை குறிப்பிடறோம் கோட்டை பாதுகாத்து நடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு அதே போலதான் இன்றைய குப்பார்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்ப அல்லாவுடைய ஆற்றல் ஆற்றலுக்கு முன்னதாக எதுவுமே முன் நிக்க முடியாது அப்படிங்கிறத நாம் இங்கே எடுக்க வேண்டிய படிப்பனை அதேபோல அல்லா ஒவ்வொரு போரிலுமே அல்லாஹ் தான் நாடிய விஷயத்தை கொண்டு அல்லாத்தாலா வெற்றியை வந்து முஸ்லீம்களுக்கு கொடுப்பான் சில நேரங்களில் பறவையாக இருக்கும் சில நேரங்களில் புழுதியாக இருக்கும் சில நேரங்களில் அவங்க உள்ளங்களில் வீதியை ஏற்படுத்துவாங்க அல்லா இங்கு அல்லாவதால குறிப்பிடற பீதியை ஏற்படுத்தி விட்டான் முஸ்லீம்களை ஜெயிக்க முடியுமா நீங்க சொல்லிட்டு அவர்களுக்கு ஏற்படுத்தி அல்லாவுடைய சோல்ஜர் இங்க அல்லாவுடைய சோல்ஜர் எதுன்னே தெரியாது இங்கு அல்லாவுடைய சோல்ஜர் பீதி இப்ப அல்லாவு கை சொல்லிகாட்டுறாங்க ரோமர்களும் பாரசீகர்களும் அந்த காலத்தில் படைக்குன்னே தயார் பண்ணி வச்சிருந்தாங்க சகாபாக்கள் பிடிக்க சாப்பாடே கிடையாது அப்படி இருந்தும் அல்லாது தலா அவர்களுடைய உள்ளத்தில் பீதியை ஏற்படுத்தணும் முஸ்லீம்களை பார்த்து அவருடைய உள்ளம் கதி கலங்கியது நூற்று நூறு மடங்குகளுக்கு அதிகமாக தான் இருந்தாங்க சாமி வெற்றி கல்லும் போதுதான் முஸ்லீம்களுடைய படையை விட பல நூறு மடங்குகள் அதிகமாக இருந்தாங்க ஆனா அவர்களால் வெற்றி கொள்ள முடியல ஏன் சொன்னா பீதி முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் ஈமானையும் அந்த குஃப்பார்களுடைய உள்ளத்தில் வந்து பீதியையும் அல்லா ஏற்படுத்திடுறோம் பீதி இருக்குதே ஈமானும் ஒரு சோல்ஜர் பீதியும் அல்லாஹுடைய ஒரு சோல்ஜர் படை வீரன் தான் இப்ப அல்லாததாலா இந்த ஆயத்தில் பீதியை வந்து அல்லா தலா குறிப்பிட்டு காட்டுறான் அடுத்த வசனத்தில் அம்பத்தி ஒன்பதாவது ஆயத்துல அதாவது ஹஷர்ல மூன்றாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுறான் அல்லா அவர்கள் மீது நாடு கடத்தலை விதித்த விதித்தராம இருந்திருந்தான் சொன்னா உலகிலேயே அவர்களுக்கு வந்து வேதனை அளித்திருப்பான் மறுமையிலும் அவர்களுக்கு நரக வேதனையும் இருக்குது அப்படின்னு அல்லா தலை சொல்லிக்காட்டுறான் அதாவது அவர்களை நாடு கடத்தாம அல்லா நாடாம இருந்திருந்தான் சொன்னா அவர்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய தண்டனை என்னவாக இருந்துச்சு உலகிலேயே அவர்களை அவர்களை வந்து குறை தண்டனை அப்படின்னு விசாரணம் சொல்லி வச்சிருந்தாங்க விதிக்காமல் இருந்திருந்தா இங்கேயே உங்களை குறையும் செய்து மறுமையிலும் நிரந்தர நகத்தை சொல்லி தூதரையும் எதிர்த்தது எதிர்ப்பாங்களோ திண்ணமாக அல்ல தண்டனை அளிப்பதில் கடுமையான தூதரன் தெரியும் இவர் அல்லாவுடைய தூதர் தெரியும் இவனே சொல்லியிருக்கிறான் நம்மளுடைய வேதங்கள்ல உள்ளது போல நாம வந்து இவருக்கு தூதர் தெரியும் ஆனா நான் மரணிக்கும் வரை இவரை எதிர்ப்பேன்னு சொன்னாங்க யூதர்களுக்கு தெரியும் பொறாமையின் காரணமாக ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தை இதற்கெல்லாம் காரணம் இது போல நாடு கடத்தப்படுறதெல்லாம் காரணம் நீங்க அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் எதிர்ப்பதற்காகத்தான் இந்த மாதிரி இழிவெல்லாம் உங்கள் மீது சாட்டப்படுகிறது அல்லா தலம் இந்த வசதத்தை சொல்லிக் காட்டுறோம் அடுத்தது முக்கியமான மரத்தை வெட்டாங்களே அதற்குரிய விளக்கம் அல்லாவே கொடுக்கலாம் யூதர்கள் மரங்களை வெட்டக்கூடாது பெண்களை கொள்ளக்கூடாது முதியவர்களை கொல்லக்கூடாது மதகுருமார்களை கொல்லக்கூடாது இரவு தாக்கக்கூடாது இது போலதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிருக்கீங்க நீங்களே எங்க மரத்தை வெட்டீங்களே அப்படின்னு கேட்டாங்க அல்லாவுடைய பதில பாருங்க நீங்க சில பேரிசை மரங்களை வெட்டியதும் அல்லது அவற்றின் வேர்களை அவற்றோடு பிடுங்க அனுமதியின் பேர் தான் நடந்தது கட்டளையிடுறாங்க அல்லாவுடைய வகை அல்லாதான் சொன்னா அந்த பேச்சமரத்தை வெட்டுங்க தானால இறங்கி வருவாய் சொல்லி காட்டுறான் நீங்க சில பேர் சில பேர் மரங்களை வெட்டியதும் வேரோடு பிடுங்கியதும் அல்லாவுடைய அனுமதியோடுதான் நடந்துச்சு அல்லாத்தியவர்களை இழிவிலும் கேவலத்திலும் ஆழ்த்தி விடுவதற்காகவே இப்படி செஞ்ச அனுமதி அளித்தா அப்படின்னு ஐந்தாவது அல்லா சொல்லி பதில் சூழல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பொது சொத்துக்களை சேவைப்படுத்தக்கூடாது மரங்களை வெட்டக்கூடாது அதே போல பயாத் அதாவது இரவில் தாக்குறது இரவில் தாக்கக்கூடாது உறங்கி கொண்டிருக்கும் போது பெண்களை கொள்ளக்கூடாது மத குருமாக்களை கொள்ளக்கூடாது வழிபாடு திறங்களை இடிக்கக்கூடாது கைதிகளை அதாவது சரணடைய கொள்ளக்கூடாது இறந்தவர்களை சிதைக்கக்கூடாது இதுபோல பல விதிகள் இருந்தாலும் விதி விலக்காகவும் சில நேரங்களில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு உதாரணமாக பயத் அப்படிங்கிற இந்த இரவில் தாக்கக்கூடிய அந்த சம்பவம் சலமாபின் அக்வார் அது எல்லாம் சகி முஸ்லீம் அவர் சொல்றாரு ஒரு கோத்திரத்தை தாக்கப்படாங்க இரவு தாக்கப்படுறாங்க என்னுடைய கைகளால ஒன்பது வீடுகளை இரவுல அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது பெண்களும் அடங்குவாங்க முதியோர்களும் அடங்குவாங்க அப்ப சில நேரங்களில் இது விதிவிலக்காகவும் இருக்குது அதே நாம முன்னாடியே பார்த்திருக்கிறோம் இரண்டு பெண்களை அவர்களை வந்து கொலை செய்யுமாறு கொலை தண்டனை கொடுக்குமாறு உத்தரவிட்டு இருக்கிறாங்க அப்ப பெண்களை கொள்ளக்கூடாது இருந்தாலும் அப்ப சில நேரங்களில் விதிவிலக்கு அப்ப அந்த சூழலை பொறுத்து இந்த நேரத்தில் விதிவிலக்கு அமல்படுத்தப்படும் அப்படிங்கறத நாம இதன் மூலமாக நாம பார்க்க முடியுது அதே போல சலாவுதீன் ஐயபி இவர் என்ன பண்றாரு சொன்னா அந்த குருசேடஸ் சிறுகை யுத்தக்காரர்கள் அந்த நேரத்தில் இன்று வரை அதே சட்டம் தான் மதகுருமார்களை கொள்ளக்கூடாதுதான் ஆனால் அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே போல ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிலுவை யுத்தத்திற்கு காரணமான மதக்கூறுக்கள் அவர்கள் அந்த மத காரணமே அப்பாவி முஸ்லீம்களை கொள்வதற்கும் அல்லாவிட இல்லத்தை இடிப்பதற்கும் அப்பாவி மக்களை கொள்வதற்கும் காரணமே இந்த மதகுருமார்கள் தான் இது போன்ற மதகுருமார்களுக்கு கொள்ள உத்தரவிட்டும் செஞ்சிருக்கிறாங்க அப்ப இஸ்லாம் அல்லாவுடைய பாதையில் போர் செய்வது இது போன்ற விதிவிலக்குகளும் அமைதியை நிலைநாட்டுவதற்காக அதையும் நாம இது போன்ற இந்த வசனத்தின் மூலமாக நாம வந்து தெரிந்து கொள்ளணும் சொல்லணும்னா இஸ்லாம் இவ்வளவு சலுகைகள் காப்பீருக்கு கொடுத்திருக்கு அந்த சலுகைகளை நமக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது அதுதான் சிம்பிள் முன்னாடியே பார்த்தோம் ஒரு குறைசி காபீரு பதில் வருவாரு கைதியாக பிடிக்கப்படுவாரு அவருக்கு நபிசுராசனம் அனுமதி கொடுப்பாங்க நீங்க எனக்கு பொம்பளை கடன் இருக்கு அப்படின்னு புலம்புவாரு எனக்கு இப்படி கேட்கும் போது நபிசுராசம் என்ன பண்ணுவாங்க சரிப்போ ஈட்டு தொகையும் இல்ல உனக்கு எந்த அடிமையாகவும் கமன் அபிசுவாசருவாங்க ஆனா ஒரு கண்டிஷன் நீ இதன் பிறகு முஸ்லீமே எந்த செயலையும் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லும்போது திரும்ப ஊதரி வந்து நிற்பாரு திரும்ப இதே கதையை வந்து சொல்லுவார் அவருடைய தலையை வெட்டுவாசி முத்தரை விட்டு தலைவெட்டு கொல்லப்படும் அப்ப குடுக்கக்கூடிய சலுகைகளை நமக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது மதகுருமாரை கொள்ளக்கூடாது பெண்களை கொல்லக்கூடாது சிறுவர்களை கொள்ளக்கூடாது அப்படிங்கறத நமக்கு முஸ்லீம்களை ஏமாற்றுவதற்கும் பொதுமக்களை ஏமாற்றுவதற்கும் அந்த சலுகைகளை பயன்படுத்துவது இஸ்லாமத்தில் அனுமதியாக கிடையாது ஏமாளிகளாக ஒருபோதும் முஸ்லீம்கள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கறது இந்த வசனத்தின் மூலமாக நாம வந்து தெளிவுபடுத்தக்கூடிய அல்லா தெளிவுபடுத்தக்கூடிய நாம் தெளிவுபடக்கூடிய ஒரு விஷயம் அடுத்ததாக ஆறாவது ஆறாவது மேலும் அல்லா எந்த செல்வத்தை அவர்களுடைய பிடியில் இருந்து விடுவித்து தன் தூதன் பக்கம் திருப்பி கொடுத்தானோ அந்த செல்வம் அந்த செல்வம் வந்து உங்களுடைய குதிரைகளையும் ஒட்டையங்களையும் நீங்கள் ஓட்டி சென்றதால் கிடைச்சது கிடையாது மாறாக அல்லா தன் நாடுபவர்கள் மீது தன்னுடைய தூதர்களுக்கு அதிகாரம் வழங்குகிறான் மேலும் அல்லா அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான் ஏழாவசனத்தில் ஊர்வாசிகள் அதாவது அந்த மனு தன் தூதரின் பக்கம் அல்லா திருப்பியவை அனைத்தும் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் பயணிகளுக்கும் சேரக்கூடியவை ஆகும் ஏனெனில் ஏனெனில் அது உங்களில் உள்ள செல்வந்தர்களிடமே சுத்திட்டு சுத்திகிட்டு இருக்கக்கூடாது என்பதற்காக இணைதூதர் கொடுக்கிறாரோ அதை பெற்றுக் கொள்ளுங்க தண்டனை அளிப்பவனாக இருக்கிறான் அல்லா தலை சொல்லிக்காட்டு அல்ல என்ன சொல்றான்னு சொன்ன நீங்க உங்களுடைய குதிரைகளையும் ஒட்டகங்களையும் கொண்டு போய் போர் செய்ததனால கிடைக்கல இது அல்ல தானா கொடுத்தான் இங்கு சட்டம் மாற்றப்படுது சகாபாக்கள் என்ன எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் இந்த கனிமத்திற்கு நான்கு பகுதி போரிட்ட சகாபாக்களில் பிரித்து கொடுக்கப்படும் சரியாக அதிலும் தலைப்படைக்கு ஒரு ப்ரப்போசன் விகிதம் குதிரைப்படைக்கு ஒரு விகிதம் இது போல பாதுகாப்பு படை ரோந்து படை இது மாதிரி படைக்கு விகிதம் இருக்கு அது போல பிரித்து கொடுக்கப்படும் சகாபாக்களை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாங்க ஆனா அல்லா இங்கு கட்டளை குதிரையும் ஒட்டகத்தையும் கொண்டு போய் வரல இது முழு அதிகாரமும் அல்லாவுடைய தூதர் உரியது முன்னாடி எப்படின்னா அஞ்சுல நாலு பங்கு சகாபாக்களுக்கு ஒரு பங்கு தான் அல்லாவுக்கும் அல்லாவுடைய உறவினர்களுக்கும் அதாவது ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் சொல்லிருப்பான் இங்கு மொத்தமுமே அல்லாவுடைய தூதர் எப்படி முடிவெடுக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டா அல்லாத்தலாம் இது கனிமத் போரிட்டு பெறக்கூடியது கனிமத்து இது இது வந்து போரிடாமல் கிடைக்கூடிய போரிடாமல் கிடைக்கக்கூடிய நகரத்துடைய சொத்துக்கள் அங்கு அல்லாவுடைய தூதர் அத்தாரிட்டி முழுக்க முழுக்கலாம் தனக்காக இருக்கலாம் தன்னுடைய குடும்பத்துக்காக எந்த குற்றமும் கிடையாது அல்லா அனுமதி அளிச்சிட்ட என்ன பண்றாங்களை கூப்பிட்டுறாங்க கூப்பிட்டு ரெண்டு தராங்க ஒண்ணச்சுமா எ பிரிச்சு அப்பா இல்ல அப்படியே முகாஜர்களுக்கு உங்க வீடுகள் தான் தங்கிட்டு இருக்கிறாங்க உணவு பொருளாதாரம் எல்லாமே நீங்க கொடுத்து அவர்களை இண்டிபெண்ட் தன்னினைவாத ஆக்கிரலாமா அப்படின்னு ஆப்சன் கேக்குறாங்க எல்லாமே பிரித்து கொடுத்து அவர்கள் உங்களோடய தொடரட்டுமா இல்ல அவர்களுக்கு தனியா கொடுத்து அவர்களை தண்ணி நினைவாளர்களாக ஆக்கிருமா அப்படின்னு அன்சாரிகள்ட்ட கேட்கும்போது அன்சாரிகள் நீங்க முகாஜர்களுக்கே கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாம எது இந்த அவர்களுடைய வீடுகள் சொத்துக்கள் அவர்களுடைய மரங்கள் அதாவது அந்த மரங்கள் அவர்களுடைய விளைச்சல் நலங்கள் எல்லாத்தையுமே முகாஜர்களுக்கு நபிசிலாவசனம் பிரிச்சு கொடுத்துறாங்க அப்படைய பெருந்தன்மையை பாருங்க அவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கு வரக்கூடிய விளைச்சல்களை அவங்களுடைய பொருளாதாரங்களை தான் உதவி கொண்டிருந்தாங்க இவர்கள் தன்னிறைவாத ஆன பிறகும் தங்களுடைய பொருட்களை வந்து கொடுக்கணுமான்னு கேக்குறாங்க கொடுக்கறேன் நிக்கிறாங்க இன்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நபிசில்லம் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஒரு வருடத்திற்கு தேவையான தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரத்தை மட்டும் அதிலிருந்து எடுத்துக்கிறாங்க அதையும் நபிசில் அன்பளிப்பாகவும் சதக்காகவும் அப்படிதான் கொடுக்கிறாங்க நபிசில்லாசனம் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கிறோம் நபிசில்லாசனத்துக்கு அவர்களுடைய வருமானம் முதலாவதாக அவர்கள் வந்து ஆடிமேப்பதாக இருந்தாங்க அதன் பிறகு தொழில் செய்வதாக இருந்தாங்க கத்திஜா அழுதியில் ஆடுக்கிட்ட அவர்களிடல தொழில் செய்யக்கூடியவனாக இருந்தாங்க அடுத்தது எப்ப நபியாக்கப்பட்டாங்களோ அதன் பிறகு முழு நேரம் அவர்கள் தாவாவிற்காக அழைப்புக்காகத்தான் தங்களுடைய முழு உடல் பொருள் ஆவி முனையும் அத்தனையுமே அவர்கள் வந்து செலவிட்டாங்க அப்படிங்கிற பார்க்க முடியும் அப்ப அவர்களுக்கு அன்பளிப்புகள் மூலமாக சகோதரர்கள் மூலமாக வரக்கூடிய அன்பளிப்புகள் மூலமாகத்தான் அவர்கள் தங்களுடைய வாழ்வை நகற்றிக் கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறத நான் பார்க்க முடியும் என்னுடைய வாட்களுக்கு கீழே இருக்கு அதாவது கனிமத்தை குறிப்பிடுறாங்க நபிசில்லத்து வாழ்வாதாரம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அது என்னவாக இருந்து கனிமத்தாகத்தான் இருந்துச்சு போரில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் என்னுடைய ரிசுக்காக இருக்குது என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய வாக்களுக்கு முகாஜர்களுக்கு பிரித்து கொடுத்து தேவையான ஒரு வருடத்திற்கு எடுத்துக்கொள்றாங்க அதையும் அன்பளிப்புகளுக்காக அன்பளிப்புகளாக தான் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது கொடுத்தாலும் இங்கு இரண்டே இரண்டு அன்சாரி சகாபாக்களுக்கும் சொத்தை கொடுக்கிறாங்க அவர்கள் மிக ஏழ்மையான நிலையில் இருந்தன அபு அவர்களுக்கும் சகல்பின் ஹனீ ரல்லும் இவர்கள் இரண்டு பேருக்கும் கொடுக்கிறாங்க இவர்கள் இரண்டு பேருக்குதான் கிடைச்சது அப்படிங்கிறத பார்க்க முடியும் இப்ப அடுத்ததாக இந்த வரலாற்று நிகழ்வை குறித்து இந்த போரை குறித்து அல்லா தலா ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினோராது வசனத்தில் சொல்லி காட்டுறோம் நயவஞ்சர்களை பத்தி சொல்ல பேச ஆரம்பிக்கிறோம் அல்லா தாலா பதினோராவது வசனத்திலிருந்து அந்த நயவஞ்சத்தனமான நடத்தைய மேற்கொண்டாங்களே அவங்கள நீங்க கவனிச்சீங்களா இவர்கள் வந்து வேதம் வழங்கப்பட்டவர்கள போயிட்டு வழங்கப்பட்ட போயிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி சொல்றாங்க என்ன சொல்றாங்க நல்லா பதிவகிக்கிறான் நீங்க வெளியேற்றப்பட்ட நாங்களும் வெளியேறிடுவோம் நீங்க பயப்படாதீங்க உங்களை வெளியேற்ற நாங்களும் வெளியேறிவோம் உங்களுடைய விவகாரத்தில் வந்து நாங்கள் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டோம் நீங்க உங்கள் மீது போர் தொடுக்கப்பட்டால் நாங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வோம் ஆனால் இவர்கள் சுத்த பொய்யர்கள் என்பதற்கு இறைவன் சாட்சியாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி பதினோராசனத்தில் அல்லா தலா சொல்லிக்காட்டும் பன்னெண்டாவது அவர்கள் வெளியேற்றப்பட்ட யாரையும் இந்த யூதர்கள் இவர்கள் அவர்களோடும் அவர்களோடு சேர்ந்து ஒருபோதும் வெளியேற மாட்டாங்க மேலும் அவர்கள் மீது போர் தொடுக்கப்பட்டால் இவர்கள் அவர்களுக்கு ஒருபோதும் உதவ மாட்டார்கள் இவர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய சென்றாலும் கூட புறமுதுகுட்டி ஓடி விடுவார்கள் பிறகு எங்கிருந்தும் எந்த உதவியும் அவர்கள் பெறமாட்டார்கள் என்ன பண்றாங்க உங்களோட சேர்ந்து நாங்களும் உதவி செய்யறோம் அப்படின்னு வாக்களிக்கிறாங்க இவர்கள் சுத்த பொய்யரு அப்படின்னு நல்லா சொல்லிட்டு ஒருவேளை உங்களுக்கு இவர்கள் உதவி செய்ய போர் புரிய வந்தாலும் இவர்கள் புறமுது காட்டிதான் ஓடுவாங்க அவங்க வரல அது அடுத்த கதை வந்திருந்தாலும் இந்த முனாஃபிக்குகள் புறமுது காட்டுதான் ஓடுவார்கள் அப்படின்னு அல்லா தாலா இங்கு முனாஃபிக்கு தன்மையை வந்து குறிப்பிட்டு காட்டுறோம் அல்லா தால சொல்லி காட்டும் போது அவர்கள் வந்திருந்தாலும் எந்த உதவியும் பெற்று தோல்விதான் சொல்லி காட்டுறான் இந்த பதினொன்று மற்றும் பன்னிரண்டாம் அவசனத்துல அடுத்தது பதிமூன்று பதினான்காம் அல்லா தால சொல்லி காட்டுறான் இவர்கள் உள்ளங்கள்ல வந்து அல்லாவி அல்லாவை பத்தி அச்சத்தை விட உங்களை பத்தி அச்சம்தான் வந்து அதிகமாக இருந்துச்சு ஏனெனில் இவர்கள் ஒன்றும் புரியாத மக்கள்களாக இருக்கிறார்கள் அல்லா வைப்ப முஸ்லிம்களுடைய அச்சம் அதிகமாக இருந்துச்சு அடுத்த வசனத்தில் திறந்த மைதானத்தில் ஒருபோதும் இவர்கள் உங்களோடு போரிட வரமாட்டாங்க போரிட்டாலும் அரண்களுடைய ஊர்களில் அமர்ந்து கொண்டோ சுவர்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டேதான் இவர்கள் போரிடுவார்கள் யாரு இந்த குப்பார்கள் அவர்கள் தங்களுக்குள்ளேயே மோதிக்கொள்வதில் கடுமையாக இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளே மோதி கொள்வதற்கு கடுமையாக இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் ஒன்றாக இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள் ஆனால் இவர்களுடைய இதயங்கள் சிதறி கிடக்கின்றன இவர்கள் இந்த நிலைக்கு ஆளானதன் காரணம் இவர்கள் சிந்திக்காத மக்களாக இருப்பதனால தான் அப்படின்னு அல்லாத்தலா பதிமூன்று மற்றும் பதினான்காவது வசனத்தில் சொல்லிக் இந்த குஃப்பார்கள் போரிட்டாலும் பெரிய பெரிய கோட்டை அறங்கள் பெரிய பெரிய தடுப்பு சுவர்கள் பெரிய பெரிய அயன் டோம்ஷன் டோம் இதெல்லாம் வைத்துக் கொண்டுதான் போரிடுவார்கள் உலக வரலாற்றில் அன்றிலிருந்து இன்றைக்கு இந்த குஃபார்கள் என்னைக்காவது திறந்த களத்தில் முஸ்லிம்களோடு வந்து போரிட்டு இருக்காங்களா கிடையாது ஒண்ணுமே ஆயுதம் இருக்காது முஸ்லிம் இடத்துல அவன் டாங்க வருவான் இவர்கள் முழு கவசத்தோடு இருந்தும் டேங்குக்குள்ள உட்காந்து பலத்தின் பிள்ளைகள் அந்த டேங்குகள் மேல எடியும் அப்பயும் பயந்து ஓடுவான் போரிட்டாலும் சுவருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குவாங்க கோட்டைக்குள்ள இருந்து போராடுவாங்க அந்த அளவுக்கு கோடைகள் இவர்கள் பதிவாங்க செலாவதி வகி கிராமத்துலா வகி இந்த சிலுவை யுத்தத்தின் போது அவர்கள் போரிடும் போது பாத்தீங்கன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவர்கள் பெரிய பெரிய கோட்டைகள் பெரிய பெரிய மதில் சுவர்கள் வச்சுக்கொண்டு போட்டவர் சாதாரண முறையில் போய் போரிட்டார் இஸ்லாமிய படைவீரர்கள் அவர்கள் சகிதை விரும்பக்கூடியவர்கள் அவர்கள் உலக பயம் வாழணும் தான் முஸ்லிம்கள் வந்து போர்க்களத்தில் எந்த பயமும் இல்லாமல் நிற்கிறார் இன்றும் நாம் பார்க்க முடியுது எங்கள்ட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கு அயன்டோம் இருக்கு பெரிய பெரிய டேங்கிகள் இருக்கு ஆளில்லா விமானம் இருக்குது பெரிய பெரிய ராக்கெட் ஏவுதனைகள் இருக்குது என்ன இருந்தாலும் வெளியே நேரடியா வந்து ஒரு முஸ்லீம் சிறுவனோடு போரிட்டுருவானா இந்த குஃபாறு மாட்டான் ஏன்னு சொன்ன பயம் ஏன்னா அல்லா தன்னுடைய திருமறை குறானே சொல்லி வச்சிருக்க அவர்களுக்கு அதுதான் பயம் கோடைகள் அப்படிதான் போரிடுவாங்க கோட்டைக்கு முன்னாடியும் கோட்டையில ஒளிஞ்சுக்கிட்டோம் செவத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சுக்கிட்ட போரிடுவாங்க அது இந்த காலத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக நாம் படிப்பினை பெற முடியுது மேலும் அடுத்த வசனங்கள் எல்லாம் சொல்லிக் காட்டுறோம் இவர்களுக்கு சிறிது காலத்திற்கு முன்பு தம் செயல்களின் தீய விளைவை சுவைத்து கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தங்களுடைய செயல்கள் மூலமாக அந்த தீய விளைவை சுவைத்தார்களே அந்த மக்களை போன்றுதான் இவர்களும் இருக்கிறார்கள் மேலும் இவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நாளுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தங்களுடைய கரங்களால் தீய விளைவுகளை செஞ்சு அவர்கள் அலாபை அனுபவித்தார்களே அவர்கள் போலதான் இவர்களும் இருக்கிறாங்க கோத்திரத்தை அல்லாத்தலா குறிப்பிட முன்னதாக தானே அவர்கள் செய்த தீய செய்துகள்னால அவர்கள் தீய விளைவை பெற்றுக் கொண்டார்கள் நல்ல ஒப்பந்தத்தில் நல்ல முறை போயிட்டு இருந்துச்சு அவர்கள் சூழ்ச்சி செஞ்சனால ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் அதே போல இவங்களும் சூழ்ச்சி செஞ்சனால ஊரை விட்டு இன்று வெளியேற்றப்படுறார்கள் இவர்களுக்கு வேதனை கடும் வேதனை பதினைந்தாவது வசனம் மூலமாக சொல்லி காட்டுறோம் குறிப்பிட்டு இந்த வசனம் பேசுது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியும் அடுத்ததாக இந்த ஜிலியாவுடைய காலத்தில் அதாவது அறியாமை காலத்தில் மதினா மக்கள் இடத்துல ஒரு என்ன ஒரு வலைமுறை இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு மூட என்ன இருந்துச்சு சொன்னா தங்களுடைய பிள்ளைகள் தொடர்ந்து இறந்து கொண்டே இருந்தாங்கன்னா அவங்களிடத்துல ஒருமுறை இருந்துச்சு என்னன்னு சொன்னா தங்களுடைய பிள்ளைகளை பிறக்கக்கூடிய பிள்ளைகளை யூதர்களாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட இருந்துச்சு யாருக்கெல்லாம் பிரசவத்தில் குழந்தை இறந்து இறந்து போதோ அப்ப நல்லா வளரணும் அப்படின்னா அவர்களை யூதர்கள் ஆக்கிரோம் பனு நளிர் யூதர்கள் வெளியேறும் போது மதினாவில முஸ்லீமாக ஆயிருந்த சகாபாக்களுடைய பிள்ளைகள் சில பிள்ளைகள் யூத பிள்ளைகள் அவர்களும் வெளியேறினாங்க இவர்களை பற்றி சட்டம் என்ன இவர்களை நம்மளோட வச்சுக்கிறதா கூட்டுக்கிறதா நிர்பந்தப்படுத்தி இல்ல அவர்களோட விட்டுறதா அப்படின்னு அந்த முஸ்லீம் ஆகிய பெற்றோர்கள் விஷயத்துல நபிக்கு நபியா தானாக எந்த முடியும் சொல்ல முடியாது விஷயத்துல வசனம் வரும் வரை வகி வரும் அமைதியா இருக்கிறான் அல்லா தலா வகி இருக்கிறான் சூரத்தில் ஆறாவது நமக்கு எல்லாத்துக்குமே பரிச்சயமான வசனம் லாக்கில் நிர்பந்தம் கிடையாது சரி தவறுதுன்னு அல்லா விளங்கப்படுத்திட்டான் அவர்கள் எதை தேர்ந்தெடுக்க நினைக்கிறாங்களோ அதை தேர்ந்தெடுத்துக்கொண்டோம் அவர்கள் யூதர்களாகவே இருக்கணும் நினைச்சு அவர்களே போகணும் இருந்தா அவர்கள் ஏகத்துவம் ஒரு இறைவன் தான் இவர் இறுதி தூதர் அப்படின்னு விளங்கப்படுத்தியாச்சு இதன் பிறகு விளங்கிய அவர்கள் இங்கு மதினாவில் இருந்து இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கட்டும் தான் இருக்கட்டும் அப்படின்னு நிர்பந்தமில்ல நல்லா வசனம் திறக்க கொடுத்துட்டோம் இதுவும் அந்த வரலாறு அந்த நதிர் அதை ஒட்டி நடந்த ஒரு வரலாற்று சம்பவங்களில் ஒன்று அதே போல இந்த நேரத்தில் இந்த உகதுக்கும் ஹந்தக்குக்கும் இடைப்பட்ட இந்த நேரத்தில் தான் குறிப்பாக இந்த பனு நதிர் அவர்களை முற்றுகையிட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் அல்லாது தலா மதுவை ஆல்கஹால வந்து தடை செய்யலாம் முழுமையாக இந்த ஆல்கஹால் தடை இருக்க நாடு ஸ்டேஜாக இருந்தது முதல் ஸ்டேஜ் அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு அப்ப தொழுகையில் குடிக்கக்கூடாது இது போல நாலு ஸ்டேஜ் இருந்துச்சு நாலாவது கடைசி இறுதி ஸ்டேஜ் என்ன சொன்னா இந்த நேரத்தில் தான் வகி இழக்கப்படுது முற்றிலுமாக மதுவை வந்து அல்ல தடை செய்து ஆயத்திறக்கிறோம் அப்ப இதற்கு முன்னதாக மது வந்து சில சில விதிவிலக்கூட அனுமதிக்கப்பட்டிருந்தது நான்கு வரை மது வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கறத நாம விலங்கிக் கொள்ள முடியுது நபிசல்ல வந்து மக்காவில் பதிமூன்று வருடமும் அனுமதிக்கப்பட்டிருந்து வருடமும் அனுமதிக்கப்பட்டிருந்து கேமத்த நாள் வரைக்கும் மது வந்து தடுக்கப்பட்டதாகிவிட்டது இந்த நிகழ்வும் இந்த வரலாற்று நிகழ்வும் இந்த குறிப்பாக இந்த கஸ்வா பனு நதிர் அந்த நேரத்தில் தான் நடைபெற்றது அப்படிங்கறத நாம வரலாற்றில் பார்க்க முடியும் இந்த நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக வரக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா அஹ்ஹி அபுல்லி அஸ்லாம் வரைக்கும் வர